நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால மீளும் கீரை பச்சை காய்கறிகள் சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் சக்கரை அதுல போட்டு வேக வச்சோன்னா பச்சை நிறம் மாறாமல் அப்படி இருக்கும் சத்தும் குறையாது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்